வணக்கம் நற்றினையின் பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் ஐந்தாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார் சிறப்பு செய்தி இருபத்தி மூன்று ஐந்து அன்று வாட்ஸ்அப்பில் துவங்கப்பட்டு தற்பொழுது இணையதளம் மூலமாக தமிழ்ச்சேவை புரிந்து வரும் நற்றினையின் ஆயிரமாவது நாளை முன்னிட்டு உலக தமிழர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்தார்கள் வாழ்த்திய அனைவருக்கும் நெற்றி குழுவினர் நன்றிகளை பரிமாறிக்கொண்டார்கள் இரண்டு டி எம் சி காவிரி நீர் போதாது என தமிழகம் தொடர்ந்த வழக்கில் தமிழகத்துக்கு நூற்றி எழுபத்தி தண்ணீர் மட்டும் கொடுத்தால் போதும் எனவும் மீதமுள்ள பதினைந்து டி தண்ணீரை கர்நாடகம் எடுத்துக் கொள்ளலாம் எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது காவிரி நீர் குறைக்கப்பட்டு தமிழகம் வஞ்சிக்கப்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை குறித்து விவாதிக்க விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் அனைத்து கட்சி கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மின்சார ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக நேற்று மூவாயிரம் மின்கட்டண வசூல் மையங்கள் முடங்கின இலங்கை யாழ்ப்பாணம் சிறையிலிருந்து தமிழக மீனவர்கள் எழுபத்தி ஒன்பது பேரை விடுதலை செய்ய ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காவிரி வழக்கில் ஆறுதலாக ஆயிரத்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் செல்லுபடியாகும் எனவும் அனுமதி இன்றி கர்நாடகா புதிய அணை கட்ட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது கோவில் சிலைகளை அறைகளுக்குள் வைத்து பாதுகாக்க இந்து அறநிலையத்துறை எதற்கு என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சிலைகள் என்பது பொதுமக்கள் வழிபடத்தான் என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது ஐ மீடியாவுக்கு முறைகேடாக முதலீடு செய்ய அனுமதி வழங்கிய வழக்கு தொடர்பாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் மகன் கார்த்தி சிதம்பரத்தின் ஆடிட்டர் பாஸ்கரன் ராமன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியா கனடா நாடுகளுக்கு இடையிலான பல்வேறு தரப்பு நல்லுறவுகளை பலப்படுத்தும் விதமாக கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடே ஒருவார அரசுமுறை பயணமாக இன்று புதுடெல்லி வருகிறார் தேர்வு பயத்தை வெல்வது எப்படி என்பது குறித்து மாணவர்களுக்காக பிரதமர் மோடி நேற்று உரையாற்றினார் இந்தியாவில் பண்பாட்டு பன்முகத்தன்மை கொண்ட பல்வேறு மதத்தினரும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ்ந்து வருவதை ஈரான் அதிபர் ஹசன் ருஹானி புகழ்ந்துள்ளார் தேர்தலில் வேட்பாளர்களின் வருமானம் மட்டுமல்லாது அவர்களது குடும்பத்தாரது வருமானமும் எங்கிருந்து வந்தது போன்ற தகவல்கள் குறிப்பிடப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது ஒடிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக்கின் தனிச் செயலாளராக பணியாற்றி தமிழக ஐ அதிகாரி கார்த்திகேயன் பாண்டியன் மீது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இத்தாக்குதலை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நியாயப்படுத்தியுள்ளார் கர்நாடக சட்டசபையில் அம்மாநில பட்ஜெட்டை முதல்வர் சித்தராமையா நேற்று தாக்கல் செய்தார் அயல்நாட்டுச் செய்திகள் கடந்த ஆண்டு உக்ரைனில் நடந்த சைபர் தாக்குதலுக்கு ரஷ்யாவே காரணம் என அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன சிரியாவில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்கா உருவாகியுள்ள கூட்டுப்படையிலிருந்து குர்து படையினரை நீக்க வேண்டும் என துருக்கி நாடு வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவில் பணியாற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு கிரீன் கார்டு எனப்படும் நிரந்தர குடியுரிமை வழங்க உள்ள கட்டுப்பாடுகளை நீக்கும் வகையில் அதிபர் டொனால்டு டிரம்ப் அரசு புதிய மசோதாவை கொண்டு வந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அருணாச்சல பிரதேச மாநிலத்துக்கு சென்றதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் அரசின் சட்டவிரோத நடவடிக்கைகளை நீதிமன்றத்தில் எதிர்கொள்வேன் என்று மும்பை பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளி ஹபீஸ் சயீத் தெரிவித்துள்ளார் எத்தியோப்பியா நாட்டின் பிரதமர் ஐலி மரியாம் தேசாலேன் மக்களின் எதிர்ப்பு காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகள் தங்களின் பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கும் பட்ஜெட் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றில் பிரிட்டனை இந்தியா மிஞ்சியிருப்பது தெரியவந்துள்ளது வணிகச் செய்திகள் அமெரிக்கா ஜப்பான் உட்பட உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்கும் சர்வதேச பொறியியல் கண்காட்சி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வரும் மார்ச் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஆன்லைன் வழியாக நுகர்வோர் செலவிடும் தொகை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் பத்தாயிரம் கோடி டாலராக அதிகரிக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன டாடா குழுமம் மற்றும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் கூட்டு நிறுவனமான விஸ்தாரா சென்னையிலிருந்து புதுடெல்லிக்கான நேரடி விமான சேவையை தொடங்கியுள்ளது முன்னணி நிறுவனமான அமேசான் டாலர் சந்தை முதலீட்டு மதிப்புடன் மூன்றாம் இடத்தினை பிடித்துள்ளது எனவே ஆறுநூத்தி தொன்னூத்தி பில்லியன் டாலர் மதிப்புடன் மைக்ரோசாப்ட் நிறுவனம் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் பிகர் ஸ்கேட்டிங் பிரிவில் ஜெர்மனியின் மாசாட் புரூனோ மற்றும் சாவ் சென்கோ ஜோடி புதிய உலக சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்றுள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் தகுதி சுற்றுகளில் விளையாட நேபாள அணி முன்னேறியுள்ளது வங்காளதேசத்துக்கு எதிரான முதலாவது டி டுவெண்டி போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது சாம்பியன்ஸ் லீக் தொடரில் ரியல் மெட்ரிட் அணிக்காக நூறாவது கோல் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை கிறிஸ்டியானோ ரொனால்டோ படைத்துள்ளார் திரைச்செய்திகள் இயக்குநர் கார்த்திக் நரேன் தனது மூன்றாவது படத்தை அறிவித்துள்ளார் நாடக மேடை என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தை அவரே தயாரிக்கிறார் பாண்டியராஜின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரபு ரேவதி நடிப்பில் கன்னிராசி என்ற படம் வெளியாகி வெற்றி பெற்றது தற்போது அதே பெயரில் மீண்டும் ஒரு படம் தயாராகியுள்ளது பாலிவுட்டில் வளர்ந்து வரும் நடிகை ரிச்சா சத்தா இவர் விரைவில் குறும்படம் ஒன்றை இயக்கி இயக்குநராக களமிறங்க உள்ளார் இந்த குறும்படம் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடக்கும் கதையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாகேஷ் திரையரங்கம் என்ற பெயரில் எடுக்கப்பட்டுள்ள திரைப்படத்தை சில நிபந்தனைகளுடன் வெளியிட உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது சைரா நரசிம்ம ரெட்டி தெலுங்கு படத்திற்கு முதலில் ஏ ரஹ்மான் இசையமைப்பதாக இருந்தது பின்னர் அவர் விலகியுள்ளதால் பாகுபலி இசையமைப்பாளர் கீரவாணி இந்த படத்துக்கு இசையமைக்கிறார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செய்விய மனுக்கிய என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்